வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளவில் வேர்க்கடலை அரை கப் வெங்காயம் கால் கப் எள்ளு ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப கரம் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் கொத்தமல்லி தழை சிறிதளவு செய்முறை முதல்ல இந்த வேர்க்கடலையும் எல்லையும் வந்து ஸ்டவ் கற்று வச்சுட்டு ஒரு பேன் வச்சு டிரை பேன்லும் வறுத்து ஆரம் வச்சு மிக்சி போட்டு பொடி பண்ணி வச்சிருவோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் வெங்காயத்தை பொடியா நறுக்கி அதை போட்டு வெங்காயத்தை வதக்கி வைப்போம் வெங்காயம் வதங்கினதும் சும்மா டாஸ் பண்ணி ரொம்ப வதக்க வேண்டாம் பன்னீர் அப்படியே சாஃப்டா இருக்கும் அதனால அப்படியே சும்மா டாஸ் பண்ணிட்டு அந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு கலந்துருவோம் உப்பு கலந்துட்டு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிளகுடலை தூவிட்டு நல்லா விட்டு நல்லா பண்ணிட்டு கொத்தமல்லி தவி தூவிட்டு